நமோதுோம்மவிதாம்பிராயோ வம்ச ஷிபியோ மகோ நமோ குருபோலி பிரானோவாஹம சச்சிதானோத்தியேத்தோஷிஷ்டிணே நமோ வேதாந்தியுரவே கிருஷ்ணாயலோம் வேதாப்ஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சகசிரியை பவித் பவித்தம் ய மங்களம் தைத ூத்தோப்ப கணேஷ பா விஷ்ணோமி ஜென் திர்ட ஆ விஷை தைத்திய சமதேத்த சமராதன தைத்தியர்களே எல்லோரும் ஒன்றுபடுங்கள் ஒன்றுபட்டிருப்பதே அச்சுதனை ஆராதிப்பதாகும் அப்படின்னு ஆதிசங்கரர் இந்த தெய்வத்தம் தேவதானாஞ்ச யுதிஷ்டரருடைய கேள்வி கிமேகம் தெய்வத்தம் லோகே அதுக்கு பதில் தெய்வத்தம் தேவதானாம் பூதானாம் யா அவ்யய பிதா தெய்வ தேவதாம் தெய்வத்தம் அதை வைத்துக்கொண்டு ஆதிசங்கரர் அத்வைத சித்தாந்தத்தை உபதேசம் பண்ணுகிறார் இங்கே இருக்கிறது ஒரே வஸ்து தான் பிரம்மை ஐவ சத்தியம் என்பதை இந்த பகுதியில் விஸ்தாரமாக உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் சர்வபூதாத்மகே ஜன்னோவிந்தே மிமி ஒரு காண்டெக்ஸ்டில் சொல்கிற சர்வூத்தத்மக்கே ஜகன்நே ஜகன்மயே பரமாத்மனோவிந்தே மித்ரா மித்திர கதா குதா எல்லாம் விஷேசப்தமி விஷேசப்தமின்னா அந்த பிரம்மனிடத்துலேன்னு அர்த்தம் சர்வபூதாத்மக்கே அனைத்து அனைத்து அனைத்து உடல்களிலும் இருக்கின்ற ஆத்ம தத்துவம் உண்மையான ஆத்ம தத்துவம் இண்டிவிஜுவாலிட்டியெலாம் வந்து நிழல் தான் போலி ஆத்ம தத்துவந்தான் வாஸ்தவமான ஆத்ம தத்துவம் பரமாத்ம துவம் அந்த ஜெகநாத் அவன் ஜெகந்நாதன் தான் அவன் தான் ஜெகந்நாதன் பரமாத்மாவாக இருக்கிற அந்த கோவிந்தனிடத்தில் மித்ர அமித்ர கதா குதா மித்ரன்னா நண்பன் அமித்ரன்னா பகைவன் குதஹா எங்கே இருக்கும் எல்லாமே பிரம்மமயமாக இருக்கிற போது நண்பன் என்றோ பகைவன் என்றோ இருமைக்கு இடம் எங்கேங்கிறார் ஆகவே துவைத்தம் மித்யா அத்வைத்தம் வாஸ்தவம் கிடையாது ஆகையனால் பிரம்மைவ சத்தியம் தெய்வத்தம் தேவதானாஞ்ச யா அவ்ய அவ்யா சா தெய்வத்தம் தேவதானான் சீடின்னு விஷ்ணு புராணத்திலேருந்து மறுபடியும் விஷ்ணு புராணத்துல ஏகப்பட்ட கொட்டேஷன் சொல்லின்னு இருக்கார் அப்புறம் வேதத்தை திரும்ப கொண்டு தத்துவம் அசீ அகம் இதம் சுவயிர தரத்துமோ மோகோக்கே பதிஸ புராணிபிஷத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கிய வா வாக்கியங்களெல்லாம் கோட் பண்ணுறார் தத்துவமசி நீ அந்த பிரம்மனாக இருக்கிறாய் நீ அந்த சத்வஸ்துவாக இருக்கிறாய் ஐததாத்மியம் இதுகும் சர்வம் தத் சத்யம் ச ஆத்மா தத்துவமசிஸ்வேதகேதோ உத்தாலகர் ஸ்வேதகேதுவுக்கு உபதேசம் பண்ணுறது தான் தத்துவமசி ஆ நீ அந்த சத்ஸ்வரூபமான பிரம்மனாக இருக்கிறாயின்னு உபதேசம் பண்ணுறக்கார் பிருகதாரண்யத்துலேயும் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கு தன்னையே இறைவனாக பிரம்மமாக உணர்ந்த வாக்கியங்கள் இருக்குது இதம் சர்வம் எது அயம் இவை அனைத்தும் அந்த பிரம்மமே அயமாத்மா பிரம்ம இந்த ஆத்மா பிரம்மமே எல்லாம் பிருகதாரண்யக்கம் மாண்டூக்கியம் தரதி ஷோகம் ஆத்மவித்து ஆத்மாவை தெரிந்து கொள்ளுகின்றவன் ஆத்மா அத்வைத ஆத்மான் அர்த்தம் ஆத்மாவை தெரிந்து கொள்கின்றவன் ஷோகத்தை கடக்கிறான் ஏகத்துவம் அனுபஷத்த க மோகா கஷோகா தற்ற ஏகத்துவத்தை ஒன்றாயிருக்கும் அத்வைதத்தை நன்றாக குரு சாஸ்திரம் மூலமாக அறிந்து கொள்பவனுக்கு ஷோகமோகம் எங்கே கவலையும் இல்லை குழப்பமும் இல்லை ரெண்டாவது வஸ்து ஒன்று இருந்தால் தானே கவலைப்படுறதுக்கும் குழம்புறதுக்கும் ஆஹா தித்தீயமே கிடையாது ஆகையினால் கிடையாதுன்னார் இது முதலான ஸ்ருதி ஸ்மிருதி ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் இத்திகாசங்கள் புராணங்கள் புராணங்கள் இதெல்லாம் தெரிஞ்ச உலகம் ஜனங்களே அப்படி தான் இருக்காங்க இந்த சாஸ்திர ஜ்யானம் ஊறி போயிருக்கு இந்த தேசத்தில் ஆனால் லௌகிக்கேபிய அப்படின்னு இந்த சாஸ்திரத்தை படித்து படித்து ஜனங்களெல்லாம் எல்லாருமே சொல்லுகிறார்கள் இறைவன் எங்கும் இருக்கிறான் நம்ம கிராமத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கூட தெரியும் கடவுள் இல்லாத இடம் எங்கெங்க அங்கெங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கிறார் நம்ம என்ன நினச்சிருக்கோம் கடவுள் வேறே நம்ம வேறே உலகம் வேறே நினச்சிட்டு இருக்கோம் கடவுள்தான் இத்தனையுமாக இருக்கிறார் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றான் அப்படி தெரிஞ்சுக்கணுங்கிறார் இப்போ இன்னொரு டாபிக் உள்ளே நுழைகிறார் ஷங்கராச்சாரர் இது ரொம்ப டெக்னிக்கல் ஏன்னா ஆதிசங்கரர் விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறதன் மூலம் தன்னுடைய தனக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியத்தை எஸ்டாப்ளிஷ் சாஸ்திரத்தை எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறத தன் தான் ஒரு அவதார மூர்த்திங்கிறதுலாம் இங்கே தான் நிரூபிக்கப்படுறது சிவாவதாரம் அப்படிங்கிறது ஆதிசங்கரர் சிவாவதாரமாக இருக்கிறாருங்கிறதெல்லாம் இங்கே நிரூபி ஆயிட்டுருக்கு இந்த போர்ஷனில் தான் விஷ்ணு சாஸ்திரநாமத்திலேயே இப்போ ஆரம்பிக்கிறதுலேயே இன்னும் நாமாவே ஆரம்பிக்கல ஆ தெய்வத்தம் தேவதானாஞ்சங்கிற இந்த ஒரு தேவதாம் தெய்வத்தம் தேவதைகளுக்கெல்லாம் இருக்கிறது ஆ தேவர்களுக்கும் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது மனுஷியர்களுக்கும் அதுதான் ஆத்மஸ்வரூபம் விலங்குகளுக்கும் அதுதான் ஆத்மஸ்வரூபம் எல்லாத்துக்கும் அதுதான் ஆத்மஸ்வரூபம் ஆக ஜட வஸ்துக்களுக்கும் அதுதான் ஆத்மாவாக இருக்கிறது சேத்தன வஸ்துக்களுக்கும் அதுதான் ஆத்மாவாக இருக்கிறது ஜடமும் சேத்தனமும் ஜட சேதனம்னால் இங்கே சிதாபாசன் ஆஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஆக இந்த இதுலெல்லாம் மைக்கில் இந்த டேபிள்லாம் ரிஃப்ளெக்டட் வராது அதனால அதுக்கு இண்டிவிஜுவாலிட்டி இல்லை எங்கெங்கே ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் இருக்கு அங்கதான் தான் இண்டிவிஜுவாலிட்டி தன்னுணர்வு ஆனால் உண்மையிலே இருக்கிறது அத்வைதம் பிரம்மந்தான் அப்படிங்கிறத சொல்கிறார் இப்போ இப்போ மீமாசகர்கள்ட்ட பேசுகிறார் இப்போ வந்து கர்ம மீமாசகர்கள் இங்கே சொல்லப் போகிற விஷயத்தை சுருக்கமாக சொல்கிறேன் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது அதாவது அடிக்கடி ஆதிசங்கரர் ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் பாஷ்யங்களில் அது என்ன கேட்டால் பிரம்மன் சித்த வஸ்து பிரம்மம் சித்த வஸ்து சாத்திய வஸ்து கிடையாது இறைவன் பரம்பொருள் என்பது அடையப்பட வேண்டியது அல்ல நம்ம சாதாரணமாக கேள்விப்படுறது என்னது கடவுள் அடையப்பட வேண்டியவர்னு படிக்கிறோம் ஆனால் ஆதிசங்கரர் இதை வந்து எல்லா இடத்துலேருந்தும் சொல்லிகிட்டே இருப்பார் பிரம்ம சித்த வஸ்து ஸ்வர்க்கம் சாத்தியம் சாத்தியம் வேறு சித்தம் வேறு ஆல்ரெடி அட்டைண்டாக இருக்கிறதுக்கு பேர் சித்தம் இப்போ உதாரணத்துக்கு இந்த நான் கழுத்தில் மாலை போட்டுருக்கேன் திடீர்னு எனக்கு மனசில் ஒன்று தோணு எடுத்து மாலை எங்கே வச்சேன்னு தெரியல இல்லாடி கண்ணாடியை போட்டுட்டே கண்ணாடியை தேடுறேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் கண்ணாடியை போட்டுக்கிட்டே கண்ணாடியை தேடுறேன் அப்போ என்னாகும் என்ன சொல்லுவா நீங்கள் கண்ணாடி ஆல்ரெடி கண்ணாடி இருக்குது கண்ணாடியை போட்டுட்டே கண்ணாடியை தேடுறே நீங்கள் கண்ணாடி போட்டுன்ட்ருக்கேங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னா ஆல்ரெடி கண்ணாடி இருக்குதுன்னு அர்த்தம் இருக்கிற கண்ணாடியை நான் கண்ணாடி போட்டுருக்கேங்கிறதை ஞாபகப்படுத்திக்கணும் அவ்வளோதான் ஆக நான் கண்ணாடியை அச்சீவ் பண்ண முடியாது முகம் இந்த கண்ணாடி போட்டுருக்கேன் ஸ்பெக்டர்கள் போட்டுருக்கேன் ஆனால் ஸ்பெக்டர்கள் இருக்கிறது மறந்து போயிடுது எங்கேயோ வச்சுட்டேன் போட்ருக்கேன்னு சொல்லி நானே தேடிட்டுருக்கேன்னு வச்சுக்கோ அப்படி ஆகிடும் சில சமயம் கண்ணாடியை போட்டுட்டே கண்ணாடியை தேடுறது உண்டு அப்போ என்னதுண்ணா யாராக சொல்கிறேன் ஆல்ரெடி இருக்குது சுவாமி அப்படின்னு ஒன்று என்ன வந்து திரும்ப அடைஞ்சேனான்னு சித்தசிய சித்தி சித்தசிய சித்தி அடைந்ததையே அடைஞ்சேன்னா எதுனாலன்னு அடைஞ்சேன் அடைஞ்சதே அடைஞ்சது எதுநாள் அடைஞ்சேன்னா அதுக்கு எதாவது பூஜை பண்ணினியான்னா ஜபம் பண்ணினியான் இல்லை அடைஞ்சதையே அடைஞ்சது அறிவால் அறிவால் அடைந்ததையே ே அதுதான் இங்கே விஷயம் அடிக்கடி சொல்லுவார் சித்தம் சேத் ஜாத்தவியம் சித்தம் சேத் ஜாத்தவியம் சாத்தியம் சேத் கர்த்தியம் இது கட்டோபனிஷத்துலேயே வரும் ஏதேவாலேவாட்சரம் ஏதேவரம் பரம் ஏதத்தேவாட்சரம் ஜாத் யோயதி தத் ஏதேவாட்சரம் ஜாத் ப்ரம்மலோக்கே மஹீயத்தை எல்லாம் கடோபனிஷத்தில் யமதர்மராஜா சொல்கிறது அங்கே எழுதுறாரு ஆதிசங்கர் சாத்தியம் சேத் கர்த்தவியம் வேறு பாஷையில் போடுவார் பரஞ்சேத் ஜாத்தவியம் அபரஞ்சேத் பிராப்தவியம் வர் அது மீனிங் தான் அடையப்பட்டதாக இருந்தால் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அடையப்படாததாக இருந்தால் அதற்கு செயல் புரிய வேண்டும் காய்க்க வாச்சிக்க மானச கிரியை பண்ணணும் இப்போ என்ன சாதாரணமாக இப்போ மீமாசகர்கள்லாம் என்ன பண்ணுகிறார்கள் சித்த வஸ்துவை வந்து சாஸ்திரம் போதிக்கிறதா சாத்திய வஸ்துவை போதிக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய விசாரம் வேதத்தில் சித்த போதக வாக்கியங்களும் இருக்குது சாத்திய போதக வாக்கியங்களும் இருக்குது சித்த போதகம்னா என்ன ஏற்கனவே இருக்கிறதை ஞாபகப்படுத்துறது ஆ சித்த ஞாபகம்னு சொல்லுவோம் சித்த போதகம் ஆர் சித்த ஜாபகம் சாத்திய ஜாபகம் ரொம்ப நான் சொல்லிவிட்டேன் ஆரம்பத்திலே இது ரொம்ப டெக்னிக்கல் விஷயம் புரிஞ்சுக்கணும் இதை வச்சு தான் ஞானத்தினால் மோட்சம் என்றும் அத்வைத சித்தாந்தமே முடிவெடுக்கப்படுகிறது ஆ பிரம்மன் வந்து சித்த வஸ்துவா சாத்திய வஸ்துவா அப்படின்னு கேட்டால் சித்த வஸ்து ஆ சித்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது கர்மா பண்ணணுமாண்ணா ஒன்றும் கிடையாது சித்த வஸ்துவை சி சாத் சித்த வஸ்துவை ஞாபகப்படுத்துறது நீ அதுவாக இருந்துட்டு இதையே இருக்கே அப்படிங்கிறது வேதம் எப்படி இதெல்லாம் வந்து தெரியாது இப்போ நான் இருக்கேன் நான் இருக்கேங்கிறது எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது நான் இருக்கேங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது எல்லாருக்கும் இருக்குது எல்லாருக்கும் ஐஆம் ஐஆம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனால் அவன் அவனுடைய மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை சொல்கிறான் ஒரு ஒருத்தரும் அகம் மனுஷோஸ்மி அகம் பிராமணோஸ்மி அகம் சந்யாசி அஸ்மி இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கான் இருக்கோம் அப்புறம் எனக்கு இந்த வயசாக எடுத்து அகம் புருஷோஸ்மி அகம் இந்த பண்டித்தோஸ்மி அப்புறம் வந்து என்ன அஹம் பாஷா கியான் ஏதோ ஒன்றும் சொல்லிகிட்டே இருக்கும் attributes போட்டு சேர்த்துட்டே போகிறது அது நான் இருக்கிறேங்கிறதுல நமக்கு சந்தேகம் கிடையாது நான் இருக்கிறேங்கிறது சித்தமாக சாத்தியமானா அகம் அஸ்மிங்கிறது சாத்திய விஷயமா சித்த விஷயமா நான் இருக்கிறேங்கிறது அடையப்பட்டதா அடையப்பட வேண்டியதான்னா நான் இருக்கிறேங்கிறது அடையப்பட வேண்டியதில்லை அடையப்பட்டிருக்கிறது ஆனால் அடையப்பட்டிருக்கு நான்ங்கிறது அடையப்பட்ட ஒரு விஷயம் அடையப்பட்டதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அஹா அகம் அஸ்மி நான் இருக்கிறேன் நான் என்னவா இருக்கேங்கிறது தான் என்ன அகம் அஸ்மிங்கிறதுல டவுட்டு கிடையாது அகம்ங்கிறது சித்த வஸ்து இந்த அகம்ங்கிறதுனுடைய ரியல் நேச்சர் என்னங்கிறது தான் கேள்வி எனக்கு மாத்திரம் இல்லை நான் பார்க்குற அத்தனை பேருடைய அகம் ஒரு ஒருத்தனும் அகம் அகம் வஸ்துவும் நான் நான் நிற்கிறது தனித்தனியாக ஒரு ஒரு டென்டிட்டி இருக்குது அப்புறம் வஸ்துக்கள் இருக்குது ஒன்று ரியல் நேச்சர் என்ன இப்போ இதனுடைய இது ஒரு கா இது ப்ராடெக்ட்ன்னு சொன்னால் இது ஒரு காசு இருக்குது அந்த காசுனுடைய மூலத்தை போய் பார்க்க போனால் தானே தெரியும் பார்க்குறதுக்கு இது ஒரு ரூபம் வந்து கொடுத்து இப்போ ஒரு இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அகங்கிறது இருக்கப்பா இந்த அகங்கிறது வந்து பிரம்மன் பிரம்மன் கிருஷ்ணரும் சொல்லிட்டார் அஹமாத்மா குடைய குடாக்கேஷ க்ஷேத்தஜஞ்சாபி மாம் வித்தி ஜீவபூதாம் மகாபாஹோ எஜேதம் தாரியதே ஜகத்து மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாத்தன அப்படின்னு நீ பிரம்மன்னுதான் சொல்கிறது உபனிஷத் நீ அடையப்பட வேண்டிய வஸ்துவாக சொல்லலை அந்த வாக்கியங்களுக்கெல்லாம் முக்கிய பிராமணியம் கிடையாது எங்கெல்லாம் ஜீவேஸ்வர பேதம் சொல்லியிருக்கோ வேதத்தில் அதுக்கு முக்கிய பிராமணியம் கிடையாது அதெல்லாம் அவாந்தரம் அந்த வேர்டுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்பார்ட்டன் கொடுக்க மாட்டோம் ஏது இதுதான் அப்சல்யூட் ஸ்டேட்மெண்ட் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறது இப்போ குழந்தைகிட்ட போய் நம்ம சொல்ல முடியுமா நீயே கடவுள் அப்படின்லாம் சொன்னால் புரியுமா அதுக்கு நமக்கே புரியறதில்ல இம்மைச்சூடாக இருந்தால் எப்படி புரியும் அப்போ குழந்தைகிட்ட போய் நம்ம சொல்ல மாட்டோம் அங்கே வேறு உமாச்சி இருக்குது அது தினம் காலம்பரை போய் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னா மும்மாச்சி நமக்கு புத்தி கொடுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு பழக்கம் தர்மத்தை தானே உபதேசிக்க முடியும் பகவான் இருக்கார் பற்றியா அந்த பையன் இருக்கான் பார்த்தியா அவன் காலம்பரை எழுந்து சந்தியாவனம் பண்ணுறான் பார்த்தியா இவன் பண்ணுறான் பார்த்தியா அதை பண்ணுறான் பாரு இப்படி சொல்லி குழந்தைகளுக்கு அப்படி தான் சொல்லி கொடுக்கணும் நம்மளும் பண்ணணும் ஆனால் வந்து வயசான பிறக்கும் கடைசியில் வரைக்கும் இப்படியே உட்காந்துட்டு தெரிஞ்ச பண்ணி எப்போ பார்த்தாலும் பகவான் நினச்சின்னு எனக்கு ஏன் இப்படி படைச்சேன் என்ன ஏன் கெடுத்த கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு ஒரு ஒருத்தரும் ஒரு ஜாதகத்தை காலமில் இந்த குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் சுவாமின்னா என்கிட்ட வந்து கேட்குறேன் நம்ம இங்கே வேறு குரு பயிற்சிக்கு வச்சிருக்கோமா குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறான் நம்மள்கிட்ட வந்து இந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் குருவே இல்லை அப்புறம் பெயர்றது அப்புறம் பார்ப்போம் ம் ம் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு சரி பரவாயில்ல உனக்காகவே சொல்கிறேன் இந்த பார் தன்னம்பிக்கையை விடாது குருவை நம்பி குரு பெயர்றதை நம்பி உன் வாழ்க்கை இருக்கா இல்லை உன்னோட அறிவு நம்பிக்கையை பொறுத்து உன் வாழ்க்கை இருக்கா என்ன சாமி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க புதுசாக இருக்கே எல்லோரும் ஏதாவது தாயத்து கொடுப்பான் எலுமிச்சம்பழம் கொடுப்பான் இல்லாட்டி வாரம் வாரம் வியாழக்கிழமை கோயிலுக்கு வாம்பான் என்ன புதுசாக பேசுகிறீங்க அப்படின்னா நான் அந்த குரூப்புப்பா நான் உங்களை மாதிரி ஆளை பார்த்ததே இல்லைன்னா பார்த்துட்டு இல்லை போயிட்டு தன்னம்பிக்கையை விடாது ஊழையும் உப்பக்கங்காண்பருங்கிற திருவள்ளுவர் ஆகையினால் நீ வந்து தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அதை சொல்கிறத விட்டு விட்டு உனக்கு இந்த சொல்கிறாங்க ஜோசியெல்லாம் சொல்கிறாங்க இந்த வருஷம் உனக்கு நல்லாவே இருக்காதுங்கிறான் அஷ்டமத்தில் குரு வந்து விடுத்தோன்னா அஷ்டமத்தில் குரு வந்து விடுத்தனா ஒரே கஷ்டமாக இருக்குமா யாருக்கு இதெல்லாம் எங்கே தான் கொண்டு எத்தனை நாளைக்கு தான் இதை பண்ணிகிட்டே இருக்கிறது திரும்ப திரும்ப சரி அப்போது எதுக்கு சொல்கிறோம்னா நான்கிறத வஸ்து வந்து சித்த வஸ்து இப்போ கிமேக்கம் தெய்வத்தம் லோகே கிம்பாப்பியேக்கம் தெய்வத்தம் தேவதானான் ச ஆதிசங்கர் நேர சொல்கிறார் நீதான்ப்பா அந்த பரமாத்மா நான் தான் நீ நான் எல்லாம் இந்த ஜகத் முழுக்க சர்வத்திர எல்லாம் பிரம்மமயம் சர்வம் பிரம்மமயம் ரேரே சர்வம் பிரம்மமயம் எங்கேயோ இருக்கு தேவதேன்னு நினச்சிட்டு அதை பூஜை பண்ணுறேன் உபாசனை பண்ணுறேன்லாம் சொல்லாதேங்கிறார் ஆதிசங்கரர் அதுக்கப்புறம் பார்ப்போம் இது புரிஞ்சுக்கணுன்னா நீ வந்து பேத புத்தியை வச்சுக்கணும் இது புரிஞ்சு கொடுத்துனா பேத புத்தி தேவையில்லை நமக்கு இதில் தான் தாத்பரியம் அதில் எடுத்தவுடனே அந்த டீச்சிங்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் ஆதிசங்கரர் அதுக்காக வேண்டி மீமாசா மதத்தினுடைய அபிப்பிராயத்தை பேசுகிறார் இங்கே இன்றைக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லைன்னா இப்போ படிக்க போகிற போ போர்ஷன் புரியாது ஏன்னா ரொம்ப மீமாசா சொற்களை பயன்படுத்துகிறார் ஆதிசங்கர் மீமாசான்னு சொன்னால் ஹவு டு அனலைஸ் தி வேதிக் சென்டென்சஸ் மீமாசான்னு சொன்னால் வேத மந்திர எப்படி அனலைஸ் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு மெத்தடு இருக்கு அது ஸ்ரத்தாபக்தியோடு பண்ணணும் அதுக்கு பேர் பூஜித்த விச்சாரகான்னு பேர் ரொம்ப ஸ்ரத்த பக்தியோ श्रद्धा பக்தியோடய வேதத்தை வேதத்தோடய வார்த்தை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு இருக்குது அதுக்கு பேர் மீமாசா விதின்னு பேர் மீமாசான்னு சொன்னாலே என்கொயரின்னு அர்த்தம் வித் ஃபுல் ஆஃப் டிவோஷன் ஃபெய்த்துன்னு நான் சொல்ல மாட்டேன் பரிபூர்ண ஸ்ரத்தா ஸ்ரத்தா பக்தி பூர்வக வேதவாக்கிய விசாரக் கிரமஹா மீமாசா இத்தியுச்சதே மீமாம்சியே மீமாம்சா எல்லாம் மண்ணு தாத்துவிலிருந்து வர்றது ரூபங்கள் திங்க் ஹவு டு திங்க் அதனால் இவர்கள் மீமாசகர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள் சாஸ்திரத்தில் விதி வாக்கியத்துக்கு தான் பிராமணியம் பிராமணியம்னால் அதைத்தான் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கணும் அதை நாம் வந்து அப் அப்ளை பண்ணணும் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்குன்னா அதை பண்ணணும் எல்லாம் க்ரியா ஆம் நாயசிய கிரியார்த்தத்வாத் ஆனர்த்தக்கியம் அததர்த்தானாம் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது ஜெய்மினி சூத்திரம் அதாவது வேதத்தினுடைய தாத்பரியம் என்னென்னு கேட்டால் ஏதாவது ஒரு ரிச்சுவலை சொல்லணும் ஒரு சிம்பிள் ரிச்சுவலாக சொல்லணும் இந்த கிடையாரத்தை இப்படி பாரு அப்படின்னு சொன்னாலும் அதுதான் பிரமாணம் இந்த நெய் இப்படி பாரு பார்த்துட்டு ஒய்ஃபை மூஞ்சியை பாரு எல்லாம் இருக்குது அப்புறம் அவள் அதில் பார்க்க சொல் அவள் பார்த்ததுக்கப்புறம் ஹோமத்தில் விடு அப்படின்னா எல்லாம் விதி வாக்கியங்கள் பத்னி அவேஷனங்கிறது ஒரு ரிச்சுவல் பாரு நெய்யை அப்படின்னு சொன்னால் அவன் காட்டணும் காட்டணும் பார்த்துட்டான் அவள் ஓகே சொன்னான் விடணுவேன் நம்ம ஊரில் ஏன் நானே விட்டா எல்லாம் இதுலையுமா ஜெண்டர் இது படிக்காத வந்தால் ஜட்ஜ் ஆகிடுவோம் அப்படின்னா நான் மாற்றி பண்ணு நீ கொஞ்சம் மாற்றி விடு அப்படின்னு சொல்லி இதையும் பண்ணாலும் வந்துடும் அதுக்கும் குரூப்பெல்லாம் ரெடியாக இருக்குது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்லாம் பண்ணுறே இல்லை அதர்மம் அக்கிரமம் அசாஸ்திரியம்யா சொல்லுவோம் எல்லாம் போட்டு போட்டு நான் எதுக்கு சொல்கிறேன் அந்த கிரமம் இருக்குது அதனால் சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் இந்த கர்மா கர்மாவில் இருக்கிற வாக்க வேதத்துக்கு கர்மாவில் தான் தாத்பரியம் விதியில்தான் தாத்பரியம் சித்த வஸ்து விஷயத்தை போதிக்கிறதுல தாற்பயம் இல்லைன்னு அவர்களுடைய அபிப்பிராயம் கர்மா பண்ணினாத்தான் ஒரு ரிச்சுவலை பண்ணினா தான் அதுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குமே தவிர இருக்கிறத தெரிஞ்சு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்கூமெண்ட் அவங்களுடைய வாதம் இருக்கிற வஸ்துவை தெரிஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம் ஏதாவது ஒன்று பண்ணுன்னு சொல்லணும் சொர்க்கம் இருக்குது அதுக்கு நீ அஸ்வமேதயாகம் பண்ணு பாஜபயாகம் பண்ணு அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு மரியாதை இருக்குது அந்த அதில் தான் வேதங்களுக்கு மரிய மதிப்பே தவிர ஒரு வஸ்துவை போய் தத்துவம் அசி அப்படின்னா என்ன பிரயோஜனம் நான் என்னத்தை பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் பிரயோஜனங்கிறார்கள் நீ தத்துவம் அசிங்கிறது தான் பிரயோஜனம் அதுதான் முக்கியம் இந்த விதியில் தாற்பயம் இல்லை விதியில் தாற்பயம் உனக்கு அஜானம் இருக்கிற வரைக்கும் உன்னை ஒரு இண்டிவிஜுவலாக நீ நினைக்கிற வரைக்கும் விதியில் தாற்பயம் ஆனால் எப்போ நீ வந்து ஒரு இண்டிவிஜுவல் இல்லை நீ பிரமன்னு புரிஞ்சுக்கிறியோ அப்போ இதில் தாற்பயம் கிடையாது ஆனால் அவன் அது ஒரு ஃபெனாட்டிசம் ஆகிடுது இல்லை நாங்கள் விட அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஸ்துதி வாக்கியமாக வச்சுக்கோங்கோ நீ இதெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணினா நீ பெரிய ஆளாகிடுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனால் அதை மெயின் டீச்சிங்காக சொல்லாதீங்கிறான் பரம தாத்பரியமாக அதை நீங்கள் சொல்லக்கூடாது ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து அதை இங்கே ரெஃப்யூட் பண்ணுறார் ஒத்துக்க முடியாது எப்படி முடியாது ஓம் பாஷையிலே சொல்கிறேன் அதுக்கு அவங்க லாங்குவேஜ்லேயே ஆன்சர் பண்ணணும் அது வந்து எப்படி அந்த மீமாசக்காரர்கள்ட்ட வந்து சாஸ்திர விஷயத்தை பற்றி சித்தாந்தம் பண்ணணும்னா மீமாசக பாஷையிலையே பேசணும் அதைத்தான் ஆதிசங்கர் நிறைய பண்ணுறார் எல்லாம் ஏன்னா கர்மகாண்டம் முழுக்க அவருக்கு தெரியும் நீ மாத்திரம் இந்த விஷயத்துக்கு இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறியே அந்த விஷயத்துக்கு இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறியே அப்போ இந்த வாக்கியத்துக்கு இப்படி அர்த்தம் சொன்னால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குற போது அவங்களுக்கு பதில் சொல்ல முடியறதில்லை அப்படித்தான் மண்டன மிஸ்வரர் சுரேஸ்வரர் ஆனார் இல்லாட்டி மண்டன மீஸ்வரரை போய் சன்னியாசம் கொடுத்து சுரேஸ்வரர் ஆக்க முடியுமா பௌத்த மதத்தையே உண்டு இல்லைன்னு பண்ணின குமார்ல பட்டருடைய சிஷியன் அவரை போய் போய் வாதத்தில் போய் ஜெயிச்சு அவரை வந்து சன்னியாசம் பண்ண வச்சாரே கொத்துண்டார் புரிய எல்லாம் ஹானஸ்ட்டு சும்மா ஒன்றும் இல்லை அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் படிக்கலாம் சித்தர்த் இந்த நீங்கள் இந்த பே நான் இப்போ சொன்னதை ஞாபகம் வச்சுன்னு பார்க்கணும் இல்லாட்டி இந்த வா சென்டென்ஸெல்லாம் புரியாது அதனால் இது கொஞ்சம் டீப்பாக போயின்ட்டுருக்கு இப்போது விஷ்ணு சஹசிரநாம வியாக்கியானம் அதில் மீமாசா மதத்தை மீமாசா மதப்படி வேதத்தை ஏதாவது இது நமக்கு நாலெட்ஜை கொடுக்குறது வேதத்தினால தான் நமக்கு வந்து என்னது க அத்தீந்திரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம் ஆகையினால வேதத்தை முழுக்க பிரமாணம்னு ஒத்துக்கிறோம் பிரமாணம்னால் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜ் நாலெட்ஜ் ஃபார் வாட்டுனா பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அதுக்கு தானே எனக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா எனக்கு ஞானம் வேணும் எனக்கு ஏன் நான் துக்கப்படுறேன் அப்படின்னா அஜானத்தினால்தான் நான் துக்கப்படுறேன் அப்போ என்ன வேணும் ஞானம் வேணும் இந்த ஞானம் எதனால் கிடைக்கும்னா நானே உட்காந்துன்னு மூலையில் உட்காந்துன்னு எப்படியோ ஞானம் வரட்டும் பகவானே ஞானத்தை கொடுனா வருமானா அதுக்கு நீ எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ தெரியாது அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோம் வேத சாஸ்திரத்தினால்தான் உனக்கு அந்த ஞானம் வரும் அதுவும் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சவரை எடுத்ததை சொல்லி கொடுத்தா தான் அந்த ஞானம் வரும் அப்போ அந்த சாஸ்திரத்தை சொல்கிற போது சாஸ்திரத்தில் நிறைய பேருக்கு இன்டர்பிர்டேஷன் பண்ணுற போது ஒரு ஒருத்தருடைய இன்டர்பிர்டேஷனில் அபிப்பிராயம் வந்துவிட்றது ஒன்றும் வேண்டாம் கோர்ட்டில் தானே நடந்துட்டுருக்கு சட்டத்துக்கு வந்து அர்த்தம் சொல்கிறதில் தானே ஒரு நாலு ஜட்ஜி சரிங்கிறார் ஒருத்தர் வேண்டான்னு சொல்கிறார்னா இப்போ என்ன அர்த்தம் தெரிகிறது இதுலேருந்து இன்டர்பிர்டேஷன் டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்டர்பிர்டேஷன் இன்டர்பிர்டேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஆ ஆச்சுன்னு சொன்னால் அப்போ அதில் என்ன மெஜாரிட்டி ஒப்பீனியன் பெரிசாயிடுறது ஆக எது வந்து பாருங்க மெஜாரிட்டி முக்கியமாக இங்கே வந்து ட்ரூத் முக்கியமாக பாருங்க ட்ரூத்து தான் முக்கியம் மெஜாரிட்டி தப்பாக சொல்கிறதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஜனில் ஒருத்தன்தான் சொல்கிறாங்கிறதுக்காக வேண்டி அதை முடியுமா ஆனால் அப்படி தான் தப்பாக தான் மெஜாரிட்டியாக இருக்குது சரியாக புரிஞ்சுக்கிறது மெஜாரிட்டியாக இல்லை இன்றைக்கி நேற்றுக்கு இல்லை அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடக்கிறது ஒரு இப்போ வந்து காஷ்மீர் காஷ்மீர் வந்து கொஞ்சம் நாளைக்கு அவங்களுக்கு வந்து அந்த தேசத்தில் வந்து நம்மெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது அது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பார்ட் ஆஃப் ஈவன்தோ இந்தியாவோட அம்சமாக இருந்தாலும் அதுக்குன்னு தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா எத்தனை நாளைக்குண்ணா கொஞ்சம் நாளைக்கு என்ன கொஞ்சம் என்ன அர்த்தம்னா கொஞ்சம் நாளைக்கு என்ன கொஞ்சம் ரிலேட்டிவ் எவ்வளோ வேணாலும் போடலாம் கொஞ்ச நாளுங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சம்டைம்ஸ் அப்படின்னு நீ மொட்டையாக எழுதிவிட்டேன்னா இந்த சம்டைம்ஸுக்கு நீ வந்து வேகம் இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பதில் சொல்கிறது இது லௌகீகத்தில் சொல்கிறேன் சாஸ்திரத்துலேயும் அப்படி தான் அப்போ அதுக்கு தான் உட்காந்து விசாரம் பண்ணுறது சந்நியாசமே அதுக்கு தான் உட்காந்துருக்கு அது படிப்போம் அதனால் வேத பிரமாணத்தை நம்ம விட முடியாது ஆனால் அதே சமயம் வேதத்தை நீ எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுல நம்ம இருக்குள்ள டிஸ்கஷன்லாம் இருக்கு இது மாதிரி அவங்க மற்ற மதத்தில் இப்படிலாம் உட்காந்து அறிஞர்கள் வந்து குரானையோ பைபிளோ உட்காந்து பண்ணுறாங்களான்னு தெரியாது நம்ம சாஸ்திரத்து அது ரொம்ப முக்கியம் எல்லாம் வந்து பண்டிதர்கள்லாம் வந்து வாக்கியார்த்தம் சொல்கிறதுன்னு இன்றைக்கு நடக்கிறதே ஏதோ கொஞ்சம் நடக்கிறதுனாலும் வாக்கியார்த்தம் சொல்கிறது சரி இன்றைக்கி வாக்கியார்த்தம் என்னென்னா க்ஷேத்ரன் சாபி மாம்பி சொல்லுங்கோ அப்படின்னா அங்கே பண்டிதர்கள்லாம் சபையில் இருப்பார்கள் அவர் சொல்லுவார் இப்படி வந்து மத்வாச்சாரியர் இப்படி அர்த்தம் சொல்கிறார் இவர் இப்படி அர்த்தம் சொல்கிறார் ராமராயக்கே இப்படி சொல்லியிருக்கார் இந்த எங்கள் குருநாதர் எங்களுக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்லி கொடுத்துருக்கார் அப்போ தான் தான் தெரியும் அதெல்லாம் இல்லை நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனுக்காக சொன்ன விஷயம் இனி பாஷ்யத்தை படித்து விஷ்ணு சாஸ்திரநாமம் வியாக்கியானத்தை படித்து அர்த்தம் தெரிஞ்சுப்போம் சித்தே அர்த்தேபி வேதஸ்ய பிராமணியம் स्वपक्षसाधनेहि अर्थजातमाहचेत। तथा वेदचेत। ஸ்வெஷனா தரப்பேதே नकिम् स्वपक्ष साधनै ஸ்வக்ஷா காரியம் அர்த்தாத்தேத் தரோபி வேத சேத் ஷ்ரு பராத் பராத்ம கிம் இத்தைருத்தம் சித்தே அர்த்தேபி இது விஷ்ணுசாஸ்திரநா வியாக்கியானத்தில் இதெல்லாம் வரும் நான் எதிர்பார்க்கல இருந்தாலும் ரொம்ப நாள் அச்சத்தில் பார்த்து இல்லை சித்தே அர்த்தே அப்பி அர்த்தேனா விஷயம்னு அர்த்தம் சித்த விஷய அப்படி வேதஸ பிராமணியம் ஏஷ்டவியம் யார்கிட்ட சொல்கிறார் இந்த கர்மகாண்டி எல்லாத்தையும் ரிச்சுவலோடு தான் சேர்க்கணும் என்ன எனி சென்டென்ஸ் அது ரிச்சுவலோட கனெக்டட் ரிச்சுவலோட கனெக்டட் இல்லாத வேர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது வேதத்தில் ஒருபடி மேலேயே போய் சொல்லுவான் இந்த இப்போ எப்படி பூமியில் சிலதெல்லாம் செழிப்பாக இருக்குது சிலதெல்லாம் பாலைவனமாக இருக்குது இல்லையா அதனால் இந்த கர்ம மீமாசகர்கள்லாம் என்ன சொல்லுகிறார்கள்னால் இந்த வேதாந்த போர்ஷன்லாம் மறுபூமியாக டெசர்ட்னுட்டான் வேதோஷராக வேதாந்தாகா டெசர்ட் ஆகையினால மீனிங்லெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வி கான்ட் அக்செப்ட் அப்படிங்கிற அந்த கர்மடாக வேதத்தில் வந்து இந்த வேதஸ பிராமணியம் ஏஷ்டவியங்கிறார் சித்த விஷய அப்படி வேதத்துக்கு பிராமணியம் இருக்குதுன்னு ஒத்துக்கணும் அவன் சொல்கிறார் சித்த விஷயத்தில் என்னையா பிரயோஜனங்கிறான் இருக்கிறத போய் தெரிஞ்சுக்கிறதுல என்ன ஆக போகிறது ஏதாவது பண்ணணும் அதனால தான் நம்ம வந்து வேதாந்தம் படிக்கிறபோது நம்ம வந்து கிளாஸில் நீ பிரம்மன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு கேட்பா வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ நீ இப்போ என்ன நினச்சிட்டு இருந்தேன் ஒன்று எத்தனை நாளானா ராமசாமியும் இல்லையா காமாட்சி மீனாட்சி நஞ்சுன்னு இருக்கு அது இந்த பாடிக்கு தான் இந்த பேரெல்லாம் ஆனால் வந்து உண்மையிலேயே நான் நீ யார் நான் யார் அப்படின்னா இருக்கிற பாடியில் சோல்னு சொல்கிறேன் அதுக்கு மேலே போனதுக்கப்புறம் என்ன சொல்கிற இதே தான் நம்ம திரும்ப திரும்ப யோசிக்கிறோம் நான் வந்து தேகமாக பிராணனா தேகம் பிராணம் அபீந்திரியாணியப்பிச்சலாம் புத்திம் சூன்யம் விது ஸ்ரீபாலாந்த ஜடோபமா ஸ்வகமிதி பிராந்தாக இந்த தேகாத்மா பிராணாத்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கியே மாயா சக்தி விலாச கல்பித்த மகா வியாமோகா இல்லை இப்படிலாம் நீ நினச்சின்னு இருக்கே நீ அதுவாக இல்லை எதுவாக நீ இல்லையோ அதுவாக நினச்சிட்டு ஏன் அவஸ்தப்படுற ஆகையெல்லாம் நீ வந்து பூர்ணன் நீ பூர்ணன் நிறைவானவன் நீ குறைவான உடம்பு மனசோடு உன்னை ஏப்பா சேர்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே என்னது காக்னேட்டிவ் சேஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மனசில் வந்து தன்னை பற்றின ஒப்பீனியன் மாறிவிடுறது அதை மாத்திரத்துக்கு சாஸ்திரம் ஹெல்ப் பண்ணுறது தத்துவமசி அயமாத்மா பிரம்மா அப்படின்னு அது அழகாக கையை பிடிச்சி கூட்டின்னு நீ உன்னை பற்றி நீ நினச்சின்னு இருக்கிற ஒப்பீனியெலாம் தப்பு நீ மனுஷன்கிறது உன் மேலே போத்தப்பட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ் மாதிரி அது மாத்திரமில்லை நீ ஒரு சோல் சம்சாரிங்கிறது இன்னொரு கற்பனை நீ நித்தியமுக்தன் பிரம்மன் அதுதான் ட்ரூத் அப்படின்னு சாஸ்திரம் சொன்ன உடனே இவனுக்கு ஸ்ரத்தை இருந்தால் ஒத்துனுடுவான் இல்லாட்டி என்ன பண்ணுவான்னா அதுக்கு புண்ணியம் வேணும் புண்ணியம் இல்லைன்னா ஒத்துக்க மாட்டான் இல்லை இல்லை சில பேருக்கு புரிஞ்சால் கூட அதுக்குள்ளே புரிஞ்சுடுத்துன்னு சொன்னால் இருக்கும் அது இன்னொரு டிசீஸு புரிகிறத புரிஞ்சுதுன்னு தான் சொல்லணும் புரிஞ்சு கொடுத்து ஆனால் புரிஞ்சுடுத்துன்னு சொன்னால் கர்வம் வந்துவிடுமோ அப்படின்னா கர்வமே கர்வம் யாருக்கு இண்டிவிஜுவலுக்கா பிரம்மனுக்கா நீ யார் நீ பிரம்மனாக இண்டிவிஜுவலா அப்போ இண்டிவிஜுவலுக்கு தான் இந்த கர்வம் குணமெல்லாம் கர்வமாக இருக்கிறது அடக்கமாக இருக்கிறதுல பிரம்மனுக்கேது அடக்கம் கர்வம் நீ யாருன்னா புரியறது ஆனால் ஒத்துக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது ஒத்துக்கிறதுக்கு மனசு வரல என்ன துக்கம் யாருக்கு உனக்க எனக்கா இல்லை ஒத் நீ ஒத்துண்டா என்ன ஒத்துக்காட்டான உண்மை அதுதானே உண்மை அதுதான் ஆனாலும் ஒத்துக்க முடியலன்னு அப்போ தான் ஸ்ரத்த ப்ராப்ளம் ஆஹா சாஸ்திரம் சொல்லி எடுத்து அகம் பூர்ணோஸ்மின்னு சொல்ல வேண்டாமோ தைரியமா இல்லை சுவாமி யாராவது என்ன வந்து கர்வம் பிடிச்சவனு சொல்லிவிட்டான் அவனே இல்லை நீயும் இல்லைங்கிறேன் உன்னே அவன் கமெண்ட் அடித்தானே அவன் இருக்கானே கமெண்ட் அடிக்கிறவன் இருக்கானே கமெண்ட்டை கேட்குறவன் இருக்கான புரியறதோ ஆ கமெண்ட்டை கேக் அடிக்கிறவன் யாரும் கேட்குறவன் கமெண்ட்டை அடி கமெண்ட்டை அடிக்கிறவனும் ரியல் கிடையாது கமெண்ட்டை கேட்குறவனும் ரியல் கிடையாது இல்லைன்னா இன்னொருத்தனுக்காக நீ என் நீ சாப்பிட்ற அவன் செத்தா நீ செத்துடுவியா புரிய வேண்டாமோ இந்த விஷயத்தில் என்ன வேண்டியிருக்கு சங்கோஜம் சாஸ்திரம் கருணையோடு இவ்வளோ சொல்லித்தர்றது உனக்கு சாஸ்திரத்தில் மதிப்பு கம்மியாக இருக்குதுன்னு தெரிகிறதுனா இல்லை சாஸ்திரத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆனாலும் என்னத்தை ஆனாலும் இதுலேருந்து வெளியில் வரணும் நிறைய பேருக்கு ஒரு வியாதி பண்டித்தாலே இந்த கதியில் இருக்கா அப்புறம் மற்றவளை போய் என்ன சொல்கிற அந்த அவ்வளவு தூரத்துக்கு இந்த மாயா மகிமா அது இன்னமும் இந் நீ ஸ்டோ இதை ஒரு நாளைக்கும் செக்யூரிட்டி கிடைக்க போகிறது இல்லை இந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஆ இல்லை திரும்பவும் என்னத்தை செக்யூர் பண்ணுறதுக்கு இருக்குங்க இல்லாத ஒன்றை போய் என்னத்துக்கு செக்யூர் பண்ணணும் இருக்கிறதுக்கு எப்பவும் இருக்கிறதுக்கு செக்யூரிட்டி தேவையில்லை இல்லாத ஒன்றுக்கு என்றைக்கும் செக்யூரிட்டி பண்ண முடியாது அப்படி இருக்கிற போது நீ என்ன புரிஞ்சுக்கணுன்னா அனாத்மா அனாத்மா நெவர் செக்யூர் ஆத்மா நெவர் இன்செக்யூர் ஹூ ஆர் யூ எல்லாம் கிளாஸில் புரியறது ஆனால் அடுத்த வேளை சாப்பிட்ணுங்கிற போது எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அது காரியம் நடக்க வேண்டியது ஆஹா சித்தே அர்த்தி அப்படிங்கிறார் வேதசிய பிராமணியம் ஏஷ்டவ்யம் அப்போலேருந்து தெரிகிறது ஆதிசங்கர் இதை வந்து சித்தாந்தம் பண்ணுறதுக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறார்னு ஏஷ்டவ்யம்னா ஒத்துக்கணுங்கிறார் வேதம் வந்து சித்த விஷயத்தை சொல்கிறத்துலையும் முக்கிய பிராமணியம் இருக்குது அப்படிங்கிறது நீங்களாம் ஒத்துக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்கிறார் ஏஷ்டவ்யம் ஸ்வபக்ஷாதனை அகாரியம் அர்த்தஜாத்தமாக சேத் உங்கள் இதிலேயே உங்கள் மதத்திலேயே சில இதெல்லாம் இருக்குது ஸ்வபக்ஷாதனை பிரபாகர மதம்ங்கிறார் இதில் பிராபாகர பட் பாட்ட மதம் எல்லாம் வேதத்துக்குள்ளே இந்த மீமாசகர்களுக்குள்ளையும் ரெண்டு மூணு குரூப் இருக்குது அவங்களையும் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது எப்படி இந்த என்றைக்கு வந்தால் எதில் வந்தாலும் சரி இப்படி ஆகும் அந்த பௌத்த மதத்தில் நாலு குரூப் இருக்குது யோகாச்சாரா வைபாஷிக மாத்தியமிக்க சௌத்ராந்திக்கா அது மாதிரி இதுலேயும் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இதில் இருக்குது அகாரியம் அர்த்த ஜாத்தமாக வேத வேத சேத் ஸ்ருதி பராத்மதற்கு நான் நீங்களே உங்களுக்கு சில வார்த்தைகள்லாம் வச்சுருக்கீர்கள் உங்கள் சில சென்டென்ஸெல்லாம் வச்சுருக்கீங்க அதுக்கெல்லாம் வந்து அகாரியம் அதில் ஒன்றும் அது அது வந்து கார் கர்மாவில் சேராதுன்னு சொல்லுகிறீர்கள் ஸ்வபக்ஷ சாதனை சில வாக்கியங்களில் நீங்களே வந்து அதுக்கு ஒன்றும் கர்மாவில் அது தாத்யம் இல்லை ஆனாலும் அது இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லுகிறீர்கள் அதுக்கெல்லாம் நம்ம இன்னும் உள்ளே போகணும் மீமாம்சா சாஸ்திரத்துக்குள்ளே அதெல்லாம் பிரம்மசூத்திரம் போன்ற நூல்களுக்குள்ளே நுழையணும் அதெல்லாம் நுழைஞ்சால் உங்களுக்கு விஷ்ணு சாஸ்திரம் போர்னு ஆகிடும் இந்த பவித்ராணாம் பவித்ரம்யோ வச்சுன்னு இப்படி சொல்கிறீங்களே மங்களா நான்ச்சே மங்களம் தெய்வதம் தேவதான ஆஹா அதனால நான் அதுக்குள்ள எண்ட்ரு பண்ணல உங்கள்லேயே நீங்களே சில இடங்களில் இது வந்து விதியில் சேராதுன்னு சில சென்டென்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்களா இல்லையான்னா அதெல்லாம் கோட் பண்ணணும் அந்த வேர்ட் சென்டென்ஸ் எல்லாம் கோட் பண்ணணும் அது சங்கராச்சாரிய பண்ணலைங்க அதெல்லாம் கோட் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லணும் ஆமாம் அப்படி அதே மாதிரி இதையும் வச்சுருந்தா என்ன கம்மி தப்பு ததா பரோப்பி வேத சேத் ஸ்ருதி பராத்மத்திற்கு ந கிம் ஏன் ஆத்மத்தை வேதம் சொல்லிக் கொடுக்குறத பிராமணியமாக ஏன் எடுத்துக்கப்படாது உங்களுக்கு உங்கள் ரூ உங்கள் நீங்களே சில சென்டென்ஸெல்லாம் அப்படி அக்செப்ட் பண்ணிகிட்டுருக்கீங்க அப்படி இருக்கிற போது சித்த விஷயத்தில் நம்ம சொல்கிறத நீங்கள் ஏன் ஒத்துக்கப்படாது ஆக கர்மாவோட சம்பந்தப்படாத சில சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீள் ஆனால் அதன் அதையும் பிரமாணத்தோடு சேர்த்துக்கிறீள் ஆனால் இதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரி அகம் பிரம்மா தத்துவம் அஸ்ஸி இந்த மாதிரி வாக்கியங்களெல்லாம் சித்த வஸ்துவை உபதேசிக்கிறது பலனும் கொடுக்கறது இது முழுக்க நீங்கள் பிரம்மசூத்திரன்ட்ரட்ஷன்லேயே தெரிஞ்சுக்கலாம் ஆதிசங்கர் அதை சொல்கிறார் அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசா அந்த அதாத்தோ பிரம்மஜிக்யாசையும் சேர்த்து பார்க்கணும் ஜிக்யாசான்னா என்கொயரி விசாரம்னு அர்த்தம் அதாவது வேதாந்தம் படிக்கிறதுக்குள்ள தகுதிகளையெல்லாம் பெற்ற பிறகு கர்மத்தினால் மோக்ஷம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு ரெண்டு சொல்கிறார் கர்மத்தினால் மோட்சம் இல்லை வேதாந்தத்துக்குரிய படிக்கிறதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு பிரம்மத்தை விச்சாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு சரி பிரம்மத்தை விச்சாரம் பண்ணினால் என்ன கிடைக்கும்னா மோக்ஷம் கிடைக்கும்னா இப்போ பிரம்மத்தை விச்சாரம் பண்ணி ஒன்று ஏதாவது பூஜை ஜெயலலிதா பண்ணணுமாண்ணா அதெல்லாம் கிடையாது பிரம்மத்தை தெரிஞ்சு அகம் பிரம்மாஸ்மின்னு தெரிஞ்சுட்டாலே போகிறோம் நோ ரிச்சுவல் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் பக்குவத்துக்கு வேணால் மனசை ஃபைன் பண்ணுறதுக்கு வேணால் ரிச்சுவல் பண்ணியிருக்கலாம் கர்மாக்கள் பண்ணியிருக்கலாம் ஆனால் ஒன்ஸ் அகம்பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் வேதம் ரிவீல் பண்ணுற போது நீ அது உனக்கு நீ அதை விச்சாரம் பண்ணி புரிஞ்சுக்கிற போது ஒரு ரிச்சுவலும் கிடையாதுப்பா நித்திய அகர்மஸ்வரூபம் பிரம்மை ஒரு நாளும் அது கர்மா பண்ணுறதில்லை ஏன்னா அது நிறவேவம் அதுக்கு ரூபம் வடிவமே கிடையாது அதுதான் உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் தூங்குற போது நீ என்ன ரூபமாவா இருக்கே ஆ யூஆர் பியாண்ட் ரிச்சுவல் ரிச்சுவல் எல்லாம் எப்பன்னா நீ இண்டிவிஜுவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் தான் எந்த லௌகிக வைதிக கருமாக்கள்லாம் ஒன்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி வந்து சூப்பர் இம்போஸ்டு அன்ரியல் சீமிங்லி ரியல்னு புரிஞ்சுனதுக்கு பிறகு என்ன வேண்டி கிடைக்குது உனக்கு லௌகிக வைதிக அப்படி கேட்குறாரு ஆஹ பராத்ம கிம் இத்தி அபியுக்தை உக்தம் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது அடுத்த சென்டென்ஸ் படிப்போம் அடுத்தது படிப்போம் அன்யான்வித்தே பதனாம் சாமர்த்தியம் நாரியாவிதஸ்வார்த்தே तथासती, अनन्वय अन्वय தாாசயிரன்வயு வாயம்மாலேத்தூதி வாயர்வீ கஷப்ப பிரகோஸ் அன்பன்வித்தே பதிலஸ்வா தனன்வயாத்து அன்வயுதே ஸ்தி பதானாம் சாமர்த்தியம் இதெல்லாம் ரொம்ப டீப் பதானாம்னா சொற்கள் சாமர்த்தியம் சாமர்த்தியம்னா பொருளை புரிய வைக்கிறது சொற்களின் திறமை சொற்கள் என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு சாமர்த்தியம் இருக்குது அந்த சாமர்த்தியம் என்ன பண்ணுறதுன்னு அதோடு சம்பந்தப்பட்டிருக்கும் ஆனால் அது அந்நிய அன்வித சுவார்த்தே இந்த சொற்கள் தத்துவமசி மகா வாக்கியங்கள் எல்லாம் இதெல்லாம் சொற்கள் தானே அது தன்னுடைய விஷயத்தில் வேறு அந்நியம்னா இந்த இடத்துல கர்ம அந்நியம் வேறு விஷயத்தை சார்ந்து இருக்கு அந்த சொற்கள் அது வந்து கர்மத்தை சொல்லலை கர்மத்தை தான் சொல்கிறதுன்னு சொன்னால் ததா சதி அப்படி சொல்கிறதுன்னு சொன்னால் அர்த்தவாதானாம் அனன்வய பிரசங்காத் அர்த்தவாதத்துக்கு கர்மத்தில் சேராது அர்த்தவாதம்னா புகழ்ந்து பேசுறது இந்திரன் சந்திரன் இந்த மாதிரி யாகம் பண்ணிட்டான்னா அவன் பெரிய ஆள் அப்படிங்கிற வார்த்தைலாம் வேதில் இருக்குது யாகங்களை செய்கிறவனை புகழ்ந்து பேசுகிற வார்த்தைகள்லாம் இருக்குது அந்த யாகங்களை புகழ்ந்து பேசுகிற வார்த்தைகள் நேரடியாக கர்மத்தை சொல்லலை ஆனாலும் கர்மத்தை செய்கிறவனை புகழ்ந்து பேசி இருக்கிறது ரொம்ப டெக்னிக்கல் ஞாபகம் வச்சுங்கோ இது நான் அதை சம்பிரதாயமாக சொல்லணுங்கிறத சொல்லிட்டு வரேன் சுவாமி இந்த ஏரியாவே புரியலையே நான் விட்டுடுங்க ஆனால் நான் இந்த பாஷ்யத்தை சொல்லணும் படிச்சுன்னு நம்ம கிளாஸுக்காக சொல்லிட்டு வரணும் ஆஹா சத்திய அர்த்தவாதானாம் அனன்வய பிரசங்காத் அர்த்தவாதமும் கர்மத்தோடு சேர்க்க வேண்டி வந்துடும் ஆக வாக்கியங்கள் வந்து எல்லாத்தையுமே கர்மத்தோடு அண்மயமாகாது கர்மத்தோடு அண்மயமாகாமல் அது வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்குற சக்தி இருக்குது எப்படின்னா அர்த்தவாதம் மாதிரி இல்லை அர்த்தவாதமும் கர்மத்தோடு சேரணும்னு சொன்னால் அப்புறம் அதுக்கு ஏதாவது நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் இல்லை அது மாத்திரம் இல்லை இன்னொன்று சொல்கிறார் ஆசை இல்லாதவனுக்கு வேதத்தில் கதி இல்லையா ஆசைப்படுறவனுக்கு தான் அதெல்லாம் சொல்லியிருக்கு கர்மா எங்கேன்னா சொல்லப்போகிறார் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லப்போகிறார் எங்கே கர்மா சொல்லுவோம் சாஸ்திரத்தில் எவனுக்கு வாழ்க்கையில் ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்கோ அவனுக்கு தான் கர்மா ஆசை இல்லை எனக்கு வேண்டாம் இதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்கிறேன் இதனால் எனக்கு சாந்தி இல்லை நான் பார்க்குறேன் நிறைய அக்குமுலேட் பண்ணி நான் தான் வசத்தப்பட்டுருக்கேன் எனக்கு வேண்டான்னு நான் நினைக்கிறேன் இப்போ வேதம் சொல்லியிருக்குன்னு அக்குமலேட் பண்ணிக்க முடியுமா வேதம் என்ன சொல்கிறது இல்லை நீங்கள் இதெல்லாம் சம்பாதிச்சு தான் ஆனோ இதெல்லாம் வச்சுக்கத்தான் வாணும் இப்போ ஊரில் சொசைட்டியில் எல்லோரும் சொல்கிறார் நீ இதெல்லாம் வச்சுக்கல என்ன நல்லா இருக்காது நாங்களாம் வச்சுக்கலையா நாங்கள் வீடு கட்டலையா நாங்கள் கார் வாங்கலையா ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு இதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆசை இல்லை என்னையும் போட்டு திணிக்கிறேள் பெரிய பணக்கார வீட்டு குழந்தையிலே சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்கார வீட்டு பையன் பெரிய மல்டி மில்லினரி பதினஞ்சு வந்து என்னது மில்லெலாம் இருக்குது அவர் வீட்டு பையன் சொல்கிறான் அவனுக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிறான் அவங்க போ சேரியில் போய் ஒரு பொண்ணை கல்யாணம்ட்டு அங்கே இருக்கான் நம்புவேல மகா மல்டிமலர் ஃபேமிலி ஆனால் வந்து அவன் என்ன சொல்கிறானே ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேரி எங்கேயோ சாதாரணமாக ஒரு மில் கிளாஸ்ன்னு தான் பரவாயில்ல அப்போ இதில் என்ன தெரிகிறதுன்னா ஒரு டேஸ்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யாராலையும் கெஸ் பண்ண முடியாது அங்கே இருக்கிற க சேரியில் போய் சாக்கடை நாத்தத்தில் தூங்கிறது எங்கே இங்கே கம்ஃபர்டபுளாக ஏசி ரூமில் வந்து பெட்டில் வந்து படுத்துக்கிறது இங்கே ஒருத்தனுக்கு இப்படிலாம் டேஸ்ட் இருக்கும்னு சொன்னால் நம்ப முடியுமா உங்களால் இதெல்லாம் மாயையோட மகா விசித்திரங்களில் இதுவும் ஒன்று நான் இல்லாத சொல்ல மாட்டேன் அப்புறம் அவனுக்கு போய் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணி கூட்டின்னு வரத்துக்கு பார்த்தா அவன் வரணுமே எனக்கு அதே போருங்கிறான் ம் ஏதோ ஜென்மாந்திரத்தில் இருக்குது அது ஒரு டைப் ஆஃப் ப்ராடிஜி இது மாயா விசித்திரம் இதெல்லாம் நம்பவே முடியாது நம்மளால் இப்போ ஆதிசங்கர் இப்போ என்ன சொல்கிறார் நீ எப்போ பார்த்தாலும் ரிச்சுவல் ரிச்சுவல்னே சொல்கிறே ஒன்றும் லௌகிக கர்மா இல்லை வைதிக கர்மா வை லௌகிக கர்மா புழைக்கணும் சாப்பிடணும் இந்த உடம்பை காப்பாற்றணும் ஏதோ பண்ணிவிட்டு சாப்பிட்றோம் இந்த ரிச்சுவல் எல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே பண்ணணும் பண்ணணும்னு சொல்லி ஏன் வச்சுக்கணும் ரிச்சுவல் மஸ்ட் ஃபார் பிராமணன் சங்கராச்சாரர் போய் பேசுகிறதெல்லாம் யார்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கார் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும் இவன் வந்து சமூகத்துக்காக பண்ணணும் இவனுக்காகவும் பண்ணி ஆனும் எல்லாம் நிறைய இருக்குது அது க்ஷத்ரியனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இப்போ எனக்கு ஆசையே இல்லை நான் என்னத்துக்கு கர்மா பண்ணணும் ஆசை இல்லாதவனுக்கு நான் வேதத்தை ஏற்றுக்கிறேன் வேதத்தில் எனக்கு தெரிகிறது ஆசை இல்லாதவனுக்காக சில சென்டென்ஸ் எல்லாம் உபதேசம் பண்ணப்பட்டிருக்குன்னு நான் தெரிஞ்சுன்னு இருக்கேன் அதை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறபோது இல்லை இல்லை நீ இப்படி இருக்கணும் நீ எப்படி சொல்லலாம் அது மெஜாரிட்டி பீப்புள் அப்படி இருக்கிறதுனால சங்கராச்சாரியை ஆர்கியூ பண்ணுறாரு என்னென்னு சொல்கிறார் நகிபவதி வாஜவியம் ஸ்வேதமல பூதிகாமோ வாயுர்வை க்ஷேபிஷ்டா இது வேத வா வாக்கியம் வாயவியக்கு பூதிகாமோ வாயுர்வை க்ஷேபிஷ்டா சொல்லி ஒரு மந்திரம் வருது ரெண்டாங்காண்டம் முதல் பிரஷ்னம் எஜுர்வேதில் ஆஹ இது என்ன சொல்லியிருக்கு பூத்திகாமகா பூத்திகாமஹான்னா செல்வத்தை விரும்புகின்றவன் வாயவியம் ஸ்வேதம் ஆலபேத ஆஹ ஸ்வேதம் ஆலபேதன்னா ஒரு குதிரை வாயவ்யக்கு ஸ்வேதம் வெள்ளையாக இருக்கிற இதில் அதை வாயு தேவத்தை ஆவாகனம் பண்ணி அதை ஹோமம் பண்ணு க்ஷேபிஷ்டா தேவதா வாயு பகவானுக்கு ஹோமம் பண்ணு அப்படி சொல்லியிருக்கு அங்கே இருலர் ராகஸ்யவ பிரவர்த்தகத்துவம் எவனுக்கு ஆசை இருக்கோ பற்று இருக்கோ அந்த பலனை அடையணும்னு இருக்கோ அவனில் அந்த பண்ணணும் நான் நியோகசிய ஆக நியோகசிய ராகஸ்யவ பிரவர்த்தகத்துவம் நான் நியோகஸ் அப்படின்னா ராகம் இல்லாதவனுக்கு கிடையாது நியோக அர்த்தம் விடுவிட்டவனுக்கு நர்த்தம் பற்றிலிருந்து விடுபட்ட பற்று பற்று இல்லாதவனுக்கு தாப்பா கர் பற்று இருக்கிறவனுக்கு தாப்பா கர்மா பண்ணணும் பற்று இல்லாதவன் என்னத்துக்கு பண்ணணும் அதனால்தான் ஈஷாவாசிய உபனிஷத் முதல்ல சொல்லித் தேன தெக்தேன புஞ்சித எல்லாத்தையும் விட்டுடுன்னுது முடியலையேன்னா சரி கர்மத்தை தர்மமாக பண்ணுடுத்து குருவன்னேவேக கருமாணி அதையே மனசில் வைத்து பேசுகிறார்கள் அதனால் இவர் என்ன சொல்கிறார் ஆக வேதத்தில் வந்து ஆசை இருக்கிறவனுக்கு தான் ரிச்சுவல் எல்லாம் சொல்லியிருக்கே தவிர ஆசையிலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறவனுக்கு ஆசை இந்த உலகத்தில் எல்லாம் பார்க்குறான் அவன் எல்லாம் அநீத்தியமாக இருக்கிற போது எனக்கு என்னதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிறான் இப்போ அவனுக்கு என்ன சொல்யூஷன் அவனுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் இருக்குது ஆனால் அந்த உண்மையை தெரிய வைக்கிறதுக்காக வேதங்கள் அவனுக்கு பிரம்ம தத்துவத்தை நீ பிரம்மன் நீ ஜீவனாக ஜீவன் நினைக்கணும் முதல்ல கர்மா பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னா ஜீவ புத்தி வேணும் அப்புறம் தேக தேகத்தை யூஸ் பண்ணணும் இந்த கரணத்தை உபயோகப்படுத்துங்கிற புத்தி வேணும் அதுக்கு வர்ண தர்மம் இருக்குது ஆசிரம தர்மம் இருக்குது கிரகஸ்தனாக இருக்கணும் புத்திரன் இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் பண்ண முடியும் கண்டிஷன் இவ்வளோ கண்டிஷன் இருக்குது நான் பிரம்மன் வேதமே சொல்லிக் கொடுக்குறது எனக்கு அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற போது நான் ஜீவனும் இல்லை நான் மனுஷியனும் நான் எந்த வர்ணத்தை சேர்ந்தவனும் இல்லை எந்த ஆசிரமத்தை சேர்ந்தவனும் இல்லை எனக்கு என்னதுக்கு ரிச்சுவல் அப்போ அந்த வாக்கியம் எனக்கு பிரமாணம் எனக்கு அது போகும் எனக்கு இந்த உலக இண்டிவிஜுவாலிட்டி இன் இருக்கணும்னாலே இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும் ஆசை இருக்கணும்னாலே தன்னுணர்வு இருக்கணும் ஆனால் வேதம் தன்னுணர் ஒரு விஷயத்தை எனக்கு உபதேசம் பண்ணுறபோது அந்த வாக்கியத்தை நான் பிரமாணமாக எடுத்துண்டு சந்யாசம் பண்ணி அகம் பிரம்மாஸ்மிஷையில் இருக்கக்கூடாதுன்னு நீ எப்படி என்ன சொல்லலான்னு மீமாசகனை கேட்குறாரு இப்போ சுரேஸ்வரர் மண்டன மீசர் வந்து கேட்டார் சங்கராச்சாரர் கேட்டார் இவ்வளவு மூட்டை மூட்டையாக வேத சாஸ்திரத்தை எல்லாம் எழுதி எழுதி ஓலக்கட்டில் வச்சு வச்சு சுமந்துன்னு போறையே உனக்கு குடுமியும் பூணலும் என்ன பாரமாக போயிடுதா நீ பிராமணன் தானே ஏன் ஒழுங்காக ரிச்சுவல் எல்லாம் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறார் அதுக்கவரு சொல்கிறார் ஓம் குடுமியும் பூனலும் வேதத்துக்கு ஓவராக பாரமாக இருக்குது அதை எடுக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் ஏன்னா கர்ம கர்மாவை பண்ணிட்டு நீர கர்மட்டனாகிட்ட ஓவர் ரிச்சுவலிஸ்டிக் அதனால் வெளியில வா அப்படின்னு சொல்லித்தான் இதெல்லாம் சொல்லி அவரை புரிய வச்சு சரின்னு குடுமையும் பூணலையும் எடுக்க வச்சார் ஆதிசங்கர் இதெல்லாம் ஸ்ட்ராங் விஷ்ணு சாஸ்திரத்தில் பார்க்குறோம் இதெல்லாம் चश्... अथो खल... पुरुषः यथा कामो நியோக कृतुर அல் அல்வா कर्म कुरुते துவதி कर्म திருத்தரப்பமிய காித் திருஷ்ணே கச்சித் எய்தி கருத்தை கர்ம்தாமே அது கோட் மந்திரத்தை கோட் பண்ணுற ததாச்சஸ்ருதி அதோ கலு ஆகு காமையே ஐம் புருஷா ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் மனசுக்குள்ள நிறைய ஆசையை வச்சுன்னு இருக்கான் சாஸ்திரம் வேறு ஆசைய உண்டு இங்கே இருக்கிறதுலாம் போகாதுன்னு சொல்லி பின்னால் நெக்ஸ்ட்டு பர்த்துக்கு வேண்டியது வேறு சாஸ்திரம் நிறைய சொல்கிறது நீ போகலாம் தேவ லோகத்துக்கு போகலாம் அப்படி பெட்டர் பாடி பெட்டர் எக்யூப்மெண்ட் நல்லெல்லாம் கிடைக்கும் அங்கேயும் நல்லா இருக்கும் உடம்பெல்லாம் நல்லாயிருக்கும் ஏகப்பட்ட வர்ணனைகள்லாம் சொல்லுகிறது புத்தேள் உலகு தேவர் உலகு அங்கேயும் போகலாம் அதனால் என்ன சொல்கிறது அயம் புருஷா காமமயா இந்த மனிதன் ஆசைமயமாக இருக்கிறான் ஆசை மயமாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறாருன்னா ச யதா காமோ பவதி தற்கிரு பவதி எதை விரும்புகிறானோ அதற்கு அதை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கிறான் கிருதுகுனா இங்கே எஃபர்ட்டுன்னு அர்த்தம் வில்லுன்னு அர்த்தம் தற்கிருபவத்தி அதே யோசிச்சுன்னு இருக்கான் எதில் ஆசை இருக்கோ அதுக்கு எஃபர்ட் போட்டுகிட்டே இருக்கான் அது எஃபர்ட் போடுறதுனால என்ன அதுக்கு தகுந்த மாதிரி காரியத்தை செய்கிறான் எத் கிருத்துர் பவதி தற்க்கர்ம குருத்தே அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்கிறான் எத் கர்ம தது அபிசம்பத்தியத்தை அதுக்குள்ள பலனை அனுபவிக்கிறான் அடையிறான் ஆக மனிதன் எப்பொழுதும் ஆசை மயமாக இருக்கிறான் வள்ளுவராக தான் சொன்னார் ஆரா இயற்கை அவா ஆக மனிதனுக்கு ஆசைங்கிறது ஒரு நாளும் அடங்கிறதே இல்லை அனலகா வாழ்க்கையில் எத்தனை அடைஞ்சாலும் இன்னும் பணிபுரிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் என்ன சொல்லுவா அப்படி ஒன்று இருந்தால் தான் அது வந்து ஆசைன்னு ஒன்று இருந்தால் தான் வாழ்க்கையே வாழ்கிற மாதிரி இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் வாழ்க்கை அதில் ஏதாவது ஒன்று டிசையர் அதுக்கு முயற்சி பண்ணோம் அது குட் டிசையராக இருக்கட்டும் நல்ல ஆசையாக இருக்கட்டும் அப்படின்னு எந்த ஆசை இருந்தாலும் சரி ஆஷ இந்த இண்டிவிஜுவாலிட்டியை ரியல் நினச்சின்னு ஆசைப்படுறதெல்லாம் ஆசைப்பட்டது ஹண்ட்ரட் நடக்க முடியவே நொடிய நடக்கவே நடக்காது நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலைன்னு எல்லோரும் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருக்கா எவ்வளோ பெரிய ஆட்களையும் நான் பார்த்துட்டேன் நம்ம போய் எல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கலேன்னு சொல்லி பாருங்கோ அப்படின்னா எனக்கு தான் தெரியும் இன்னும் இன்னெல்லாம் பாக்கி இருக்குன்னு அப்படியே எல்லாம் பில்டிங்கெல்லாம் நன்னாக இருக்கலாம் இங்கே ஒரு நேரத்தை பொட்டுன்னு போயிடுது உடனே திரும்பவும் போட வேண்டியது வேறு என்ன பழைய இப்படியும் இன்னும் பண்ணிகிட்டுருக்கணும் இதே வேலை தானே காமமய ஏவ ஐ அயம் புருஷா புருஷா இது சா காமோ பவதி தற்கிருபவதி எத் கருத்துர் பவதி தற்க குருத்தை எத் கர்ம கொருதே தபிசம்பத்தியதே அடையிறான் இதே தான் சுத்தின்ண்டே இருக்குது அதனால் அதனால தான் என்ன சொல்கிறதுண்ணா ஆக கர் கர்ம கர் அதனால தான் கிருஷ்ணன் சொன்னார் மா கர்ம பலஹேது பூ அர்ஜுனா கர்மாவை பண்ணு கர்ம பரண விரும்பினான ஜென்மாக வந்துடும் கர்மஃபலஹேது இஸ் ஈக்குவல் டு ஜென்ம அதனால் நீ வந்து மறுபடியும் மறுபடியும் ஜென்மம் எடுக்கிறதுக்கு காரணமான கர்மாவை பண்ண விடாது கர்மா பண்ணால் கர்மபலனை அனுபவிக்கணும் இன்றைக்கி பண்ணுவேன் என்றைக்கோ வரும் அதுக்கு நம்ம மறுபடியும் சரீரம் எடுக்கணும் தழையபடியும் இந்த இண்டிவிஜுவாலிட்டி அதுக்கப்புறம் என்னதுன்னா காம்ப்ளெக்ஸு அப்புறம் மறுபடியும் சம்சாரம் என்னத்துக்கு இது பவுன புண்ணியன்னு மறுபடியும் மறுபடியும் ஆஹா அதனால் இவரை சொல்கிறார் மனுஸ்மிருத்தின்னு கோட் பண்ணுறார் ததாச்சும் ஸ்மிருதியி மனு அப்படி சொல்லியிருக்கார் அகாமசிய கிரியா காட்சித்து திருஷ்யத்தே நேக கசிய சித்துன்னர் அதுவும் அத்தியாயம் நாலாவது ஸ்லோகம் அதாவது ஆசை இல்லாதவன் செயல் பார்த்ததே இல்லை செயல் புரிபவனுக்கு எங்கோர் மூலையில் ஆசை இருந்து கொண்டு தான் இருக்கிறது எத் எத்தி குருத்தே கர்ம எவன் எந்த செயலை செய்தாலும் தத்தத் காமசிய சேஷ்டிதம் அதது அந்தந்த ஆசையினால் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு ஸ்மிருதியும் சொல்லியிருக்கு ஸ்ருதியும் சொல்லியிருக்கு இங்கே என்ன சொல்கிறாருன்னா அப்போ ஆசை இல்லை ஆசை இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாங்கிறவனுக்கு என்ன அது மாத்திரமில்லை இந்த உண்மையை உணர்த்தித்தான் உபநிஷத்து இதெல்லாம் சொல்கிறது அந்த பிரம்ம விச்சாரத்திலையும் அங்கே மீமாசகர்கள்லாம் கேட்பார்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய சொன்னால் புரிய வைக்கிறது கடினம் ஆஹா சித்த விஷயத்தினால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள் பிரயோஜனம் நான் வந்து பிரம்மம்னு புரிஞ்சுக்கிறதுனால எனக்கு எவ்வளவு நிறைவாக இருக்குது இந்த தன்னுணர்வை நான் விடுறதுனால எனக்கு எவ்வளோ பரம ஆனந்தம் எனக்கு எல்லா ஸ்ட்ரகிளும் போய்டுறது முக்தோகம் முக்தோகம் விமுக்தோகம் அப்பா இந்த இண்டிவிஜுவாலிட்டி போச்சு இந்த ஜீவன் நாசமாக போனான் இருக்கிற ஜீவன் தானே இருந்தால் தானே இல்லாத இந்த ஜீவன் எப்படி போனால் என்ன அகம் பிரம்மாஸ்மி ஜீ நீவ நஷ்ட நா அஹம்மாஸ்மி அஹம் ஜீவோஸ்மி அம் நஷ்டம் அஹம் ஜீவோஸ்மினம் அஞ்நானே த பிரம்ம திருஷ்டியில் பக தேக திருஷ்டியை பார்க்குற போது ஜீவன்கிற திருஷ்டி ஜானம் ஆனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிற திருஷ்டியில் பார்க்குற எல்லாம் இதாகிடுறது அப்போ கடைசியில் என்னதுன்னா தெய்வத்தம் தேவதானாம் சூதானாம் யோவிய பிதா இன்னும் தொடரப்போகிறது பார்க்கலாம் அப்போ இன்றைக்கி விசாரம் வேதத்தினுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் மீமாம்சா டாபிக் கொண்டு இருக்கார் ஆச்சாரியர் தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம் நமோஸ்துவந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சஹசிரநாம்னே புருஷாய சாஸ்வத்தே ிே நமவிந்தமசீனாராஜ